ிாத்தய தோத்தேற்றை கணையமுதிரா கிருஷ்ணா கீதாஹே நமையாசு நம்ம சாரே வான கிரித்தாசம் தாஜசாத்திரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல ராஜசமத்த பத்தி சொல்கிறார் உபதேஷம் பண்றார் ம யாதொரு கர்மமானது ஸ்லோகத்தில் எத்துன்னு இருக்கு ஆரம்பிக்கிற போது காமேப்சுனா கர்மன்னு இருக்கு அந்த கர்மத்தோட சேர்த்துக்கணும் எத்து கர்ம யாதொரு கர்மமானது ரொம்ப சிரமப்பட்டு செய்யலாம் அதாவது செயல் புரியறதுல ஒரு ஆசை இருந்ததுன்னா அது நமக்கு சிரமமாக தோன்றாது ஆனா பலனை அடையணுங்கிற ஆசை செயலை ஒழுங்கா செய்யணும்ங்கிற எண்ணத்தை விட பலனை அடையணுங்கிற ஆசை பலனை அடையணுங்கிற ஆசை இருந்ததுன்னா சரியா செயல் புரியலன்னா பலன் சரியா வராது ஆகையினால பலனை அனுபவிக்கணுங்கிற ஆசையினால சரியா செயல் புரியாம தடுமாறுறது பலனை பத்தின கருத்து இல்லைன்னா செயல் புரியறதுல சரியான பொறுப்பு இருந்ததுன்னா செயல் ஒழுங்கா செய்ய முடியும் இதுதான் கர்மத்தோட சூக்மம் பொறுப்பா ஒழுங்கா அழகா செய்யணும்னு சொன்னா பரண பத்தின கவலை இருக்க கூடாது ஆனா இவனுக்கு செய்யற போது ரொம்ப ஸ்ட்ரெயினா தெரியறது செயல்கள் எல்லாம் அதாவது ரொம்ப மகதா பரிசிரமேன சகிதம் ரொம்ப சிரமமாக தோன்றுகிறது அவனுக்கு ஆ எத்து கர்ம பகுலாயாசம் கிரியத்தே ரொம்ப ஆயாசத்தோட செய்யறது அப்புறம் அது மாத்திரம் இல்ல காமே காமசப்துனான் அர்த்தம் விரும்பி கிடைக்கும் இல்லையா கிடைக்கும் நினைச்சுக்கொண்டு செய்யக்கூடிய கர்மா காமிய கர்மா பிராய்ச்சித்த கர்மாவும் இங்க சேர்த்துக்கணும் நாம ஏன்னா சாத்விக கர்மத்துல வந்து நித்திய கர்மம் அதை சொன்னார் பகவான் காமிய பிராயசித்த கர்மங்களை எல்லாம் செய்யறது கிடையாது சாத்விக கர்மத்துல அதத்தான் நாம விசேஷமா சித்த சுத்தியை தரக்கூடிய கர்மம் என்றும் நிஷ்காம தர்மானுஷ்டானம் என்றும் கர்மயோகம் என்றும் நிஷ்காம கர்ம யோகம் என்றும் சொல்லுகிறோம் இது சகாம கர்மயோகம் தர்மத்தை மீறது இல்ல இருந்தாலும் பலன்ல ருச்சி இருக்கு சாகங்காரேன அகங்காரத்தோட நான் இந்த வர்ணத்தில் பிறந்திருக்கிறேன் இந்த கடமையை செய்யறேன் அப்படிங்கிற ஒரு கர்வம் ஆஹ சரீரபிமானத்தோட ஜாத்தியபிமானம் குலாபிமானம் பொறுப்பு இல்லை நான் வந்து இந்த கர்மாவை நான் தான் செய்ய முடியும் யார் செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோட செய்யறது ஆஹா அகங்காரத்தோட செய்யக்கூடியது அபிமானத்தோட செய்யக்கூடிய கர்மா ஆஹ காமேசுனா கர்மக்கிரியத்தே பகுலாயாசம் கர்மக்கிரியத்தே சாஹங்காரேணவா கர்மக்கிரியத்தே ரொம்ப சிரமப்பட்டுக்கொண்டு பரண விரும்பி அகங்காரத்தோட செய்யக்கூடிய கர்மம் எதுவோ தத்து ராஜசம் கர்ம அது ராஜச கர்மம் என்று உபதேசிக்கிற பெரியோர்களாலும் உதாகிருத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது உபதேசிக்கப்பட்டிருக்கிறது என்பது கருத்து இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இதுதான் எத்து காமேப் சுன கர்ம சாஹங்காரேணவா புன கிரியாயசம் உதாகிருத்தம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த மகா சுவாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீதை அருளுரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலை 7, பூஜ்ஜியம் 8, 2, 3, 1, 1, 2, 2. என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் அறிவும்